இறைவனுடைய திருவருளாலும் குருவினுடைய அருளாலும் கடந்த நான்கு நாட்களாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு இணங்க இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு இணங்க சில கருத்துக்களை ஓரளவு முறையாக சிந்தனை பண்ணியிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் வாழ்க்கையில் எதை தேட வேண்டும் அதை எங்கு தேட வேண்டும் என்பது பற்றிய ஓர் ஆராய்ச்சி நிகழ்த்தப்பட்டது நாம் உண்மையில் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணினோம் அடுத்தபடியாக இன்றைய உலக வாழ்க்கையை முன்பு இருந்த உலக வாழ்க்கையோடு மக்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் கல்வி முறை மாற்றத்தினால் நம்முடைய லட்சியத்தின் திசைகள் மாறி போயிருக்கிறது என்பதை ஓரளவு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் முகலாயர்கள் காலத்தில் கூட நம்முடைய கல்வி திட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படவில்லை ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே நம்முடைய கல்வி திட்டங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் நாம் இந்தியர்களாக இருந்தாலும் கூட சில பழக்க வழக்கங்களை நாம் கொண்டிருந்தாலும் கூட நாம் ஓரளவில் ஆங்கிலேயர்களையே பின்பற்றுவது போன்று வெளிநாட்டு கலாச்சாரத்தை போல ஒரு பொருளியலை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டிருக்கிறது அருளியல் அருளியல் என்பதை நான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்றது தமிழ்ல அருளியல் அப்படின்னு நான் அர்த்தம் பண்றேன் பொருளியல் மெட்டீரியலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்றது நான் பொருளியல் அர்த்தம் பண்றேன் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்பு வரை நமது நாட்டில நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அருளியலை குறிக்கோளாக மையமாக கொண்ட வாழ்க்கை இருந்தது சிறிது சிறிதாக நம்முடைய மனதை பொருளியிலேயே முக்கியமாக கொண்ட வாழ்க்கையாக அவர்கள் மாற்றினார்களோ அல்லது நாம் அவர்கள் சொன்ன வழியிலே சென்று மாறினோமோ அது வேறு விஷயம் மாறிவிட்டோம் அதனால்தான் உலகம் முழுவதும் பொருளியிலேயே மையமாக கொண்ட உலக வாழ்க்கை பொருளியலையே மையமாக கொண்ட உலக வாழ்க்கை இன்றைக்கு அமைதியில்லாமல் தவிக்கிறது பொருளியல் வேண்டாம் என்று அருளியல் ஒருபொழுதும் சொல்லவில்லை பொருளியலுக்கு ஒரு அளவுண்டு எல்லை உண்டு நெறி உண்டு முறை உண்டு அருளியலுக்கு கட்டுப்பட்ட பொருளியல்தான் முக்கியம் என்ற கருத்துப்படும்படி சில ஆராய்ச்சிகள் ஓரளவு மேற்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் நம்முடைய வேத சாஸ்திரங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த சாஸ்திரங்களை உபதேசிக்கக்கூடிய குருமார்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் சாஸ்திரங்களால் சொல்லப்படும் கடவுள் ஸ்வர்கம் நரகம் புண்ணியம் பாபம் இதுபோன்ற கருத்துக்களில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாகவும் ஒருபடி மேலே சென்று அதை நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள் கடவுள் கடவுளை பற்றிய கருத்து ஸ்வர்கம் நரகம் முதலியவற்றை பற்றிய கருத்து மறுபிறவிக் கொள்கைகளை பற்றிய கருத்து புண்ணிய பாபம் என்கின்ற விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்று சொல்லுவதை விட ஆரம்பத்தில் நம்பிக்கையை உடையவர்களாகவும் பிறகு அதை நன்கு உணர்ந்தவர்களாகவும் அறிவை உடையவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நான் யுக்தி பூர்வமாக நேற்று ஓரளவு சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை அறிவாக மாறுகிறது என்கிற கருத்தை விளக்கிச் சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை அறிவாக மாறுகிறது கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை கடவுளை அறிகின்ற அறிவாக மாறுகிறது அது சாதனைகளாலும் ஜபம் தபஸ் தியானம் முதலானவைகளாலும் அந்த ஒரு அறிவு நமக்கு ஏற்படுகிறது கடவுள் இல்லை என்கின்ற நம்பிக்கை அறிவாக மாறாமல் உலக வாழ்க்கையிலையும் சரியாக முறையாக வாழாமல் கடவுளையும் அறிந்து கொள்ளாமல் மனித பிறவி வீணாகிறது என்பது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன் நேற்று சுக்கூரிய கருத்திலே ஒரு கருத்து விளக்குவதற்கு விடுபட்டு போய்விட்டது அதை நான் இப்பொழுது விளக்கிவிடுகிறேன் நம்பிக்கை இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது ஒன்று அறிவுபூர்வமான நம்பிக்கை மற்றொன்று அறிவுபூர்வமற்ற மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்றால் என்ன அறிவுபூர்வமான நம்பிக்கை என்றால் என்ன ஏன் கடவுள் உயர்ந்தவர் எங்க மதம் தான் உயர்ந்தது மற்ற மதமெல்லாம் தாழ்ந்தது மற்ற சாமியெல்லாம் பிசாச்சு ஏன் சுவாமி தான் உயர்ந்தது எங்க கடவுள் உனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் நீ வழிபடுற கடவுள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற கருத்துக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது சிவன் தான் பெரியவர் விஷ்ணு பெரியவர் இல்லை சிவனுக்கு கீழேதான் விஷ்ணு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான அபிப்பிராயம் அப்படி ஒன்னும் பிரமாணங்கள் கிடையாது அப்படி சாஸ்திர பிரமாணங்கள் கிடையாது ஏகோ தேவகா சர்வபூதேஷு சொல்லுகிறது வடிவங்கள் பல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இதை பற்றி பிறகு விளக்கலான்னு கருதி இருக்கேன் கடவுளை பற்றிய கருத்தை இப்ப நான் சொல்ல விரும்புற கருத்து மூட நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கை நம்ம நாட்டுல எத்தனையோ இயக்கங்கள்லாம் இருக்கு அந்த இயக்கத்துல வந்து சிலதெல்லாம் குணமுடையதாக இருக்கு சிலதெல்லாம் தோஷமுடையதாக இருக்கு அது நடுநிலைமையோட ஆராய்ச்சி பண்ணணும் பொறாமை இல்லாம ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சி பண்ணினா அதுல இருக்கிற குணதோஷங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும் ஆனா பிடிவாதம் பிடிச்சுண்டு நான் கும்பிட்ற வழிதான் சரி மற்றதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு அந்த சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கு பாருங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை நினைக்கலாம் மற்ற மதத்தை நம்ம மற்ற மதத்துல சொல்லி இருக்கிற கடவுளை நாம மறுக்கிறது கிடையாது கடவுள் கொள்கையோ இதையோ நாம மறுக்கிறது கிடையாது உன்னுடைய நம்பிக்கைய நீ நல்லா காப்பாத்திக்க எங்களுடைய நம்பிக்கைய நாங்க காப்பாத்திக்கிறோம் நம்பிக்கையை நான் குறை சொல்லலை என் நம்பிக்கையை நீ குறை சொன்னா அது மூட நம்பிக்கையை காட்டுகிறது இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் ஒரு சிறந்த ஒரு பிரபலமான ஒருத்தர் சொல்லி அந்த கருத்தை நான் பொதுவாக சொல்றேன் உங்கள்கிட்ட உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மதத்துல ஒரு மதத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம நம்பிக்கைதான் உயர்ந்தது மற்ற மதத்தினுடைய நம்பிக்கைகள் எல்லாம் சரியில்லை அதனால அந்த மதம் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடாது அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் கொண்டுடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடைய ஒரு மதம் இருக்கு அது எந்த மதம்ங்கிறத நீங்க நான் எந்த மதத்தை குறிப்பிடுறேன்னு நீங்களே புரிஞ்சுக்கும் ஈஸியாக ஊகிச்சு புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் எங்க மதத்தை தவிர மற்ற மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் அழிஞ்சு போகணும் அவங்களை அழிக்கிறதுக்கே நமக்குள்ள ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு அமைப்பையே உருவாக்கி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மதத்தை தவிர மற்ற மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த மூட நம்பிக்கையை வளப்படுத்தி அதுக்கு பொருள் செலவெல்லாம் பண்ணி சமுதாயத்தினுடைய ஒரு பிரிவையே சமுதாயத்தினுடைய பல் பிரி பல்வேறு பிரிவுகளையே நசிக்க பார்க்குற நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக இருக்க போகிறது அது மூட நம்பிக்கை தான் சந்தேகமே கிடையாது மூட நம்பிக்கை தான் சுவாமி பேசி வம்பில் மாட்டை உச்சுடாதீங்க என்ன நமக்கு எங்கள் உயிர் வெள்ள கெட்டியாக இருக்குது நடுநிலைமையோட மழைப்பியா பேச முடியும் என்ன தெரியும் அந்த ஃபெய்த்னாலதான் இப்போ உலகத்திலேயே பிரச்சனை அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படி அந்த நம்பிக்கைக்கு பேரு மூட நம்பிக்கை மூடன்னு சொன்னா இமோஷனலா நம்புறது இமோஷனல் பிலீஃப் இமோஷனல் நம்ம வந்து நம்புற விஷயம் எல்லாம் புத்திபூர்வமான விஷயம் இப்ப நம்மளுடைய விஷயத்திலே எடுத்துப்போம் நம்மளதுலயே நிறைய பேர் மூட நம்பிக்கைங்கிறாங்க கோவிலுக்கு வந்து கடவுள் வந்து கல்லுலியா இருக்கிறாரு கடவுள் மண்ணில் இருக்கிறாரா நம்மளே அதை ஒத்துக்கிறது இல்லை கடவுள் கல்லுல இருக்காருன்னு இல்லை பாவனையில இருக்காரு எங்க அம்மா அப்பாவை வந்து நான் பாக்கிற போது அம்மா அப்பாவை பாக்கிற போது அன்பத்தான் பாக்கிறேன் மாம்ச பிண்டமே சொல்றேன் சொல்றது இல்லையே ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த தேசிய கொடின்னு சொல்கிறோம் அது என்ன ஒரு அரை மீட்டர் கூட இருக்காது கால் மீட்டர் துணியை வச்சுக்கிட்டு சல்யூட் அடிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு கொடி ஏற்றுறோம் மரியாதை பண்ணுறோம் அது வெறும் துணிதானே ஆப்டர் பீஸ் ஆஃப் கிளாத் அதுக்கு என்னதுக்கு இவ்வளவு மரியாதை பண்ண வேண்டி பாவனை இதெல்லாம் பாவனை நம்முடைய சாஸ்திரமே சொல்லியிருக்கு கடவுள் வந்து கல்லில் இல்லை கடவுள் வந்து மண்ணில் இல்லை கடவுள் வந்து கட்டையில இல்ல பாவனையில இருக்கார் அந்த பாவனையை வளர்த்திக்கிறதுக்கு தான் பகவானுக்கு கடவுள் கோவிலா கேட்கிறார் நம்ம பிரியத்துக்கு தான் கோவில் கட்டுறோம் கடவுள் நகையா கேட்கிறார் நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நகை போடுறோம் கடவுள் தேர் திருவிழா கேட்கிறாரா என்ன கடவுளுக்கு நம்ம எல்லாம் பண்ணி அவரை திருப்திப்படுத்திட முடியுமா என்ன அவர் எப்பவுமே திருப்தியா இருக்கிற ஒருத்தருக்கு என்னத்தை கொடுத்து நீங்க திருப்திப்படுத்த முடியும் எப்பொழுதும் இன்பமே உருவாக இருக்கிற இறைவனை நாம் ஏதாவது கொடுத்து திருப்திப்படுத்த முடியுமா முடியாது ந தேவோ வித்யே காஷ்டே ந பாஷானே நிருண்மையே பாவேகி வித்தியதே தேவஹா தஸ்மாத் பாவோஹி தெய்வத்தம் கடவுள் கட்டையில் இல்லை ந தேவோ வித்தியத்தே காஷ்டே ந பாஷானே கல்லுல இல்ல நிருண்மையே மண்ணுல இல்ல பாவேஹி வித்தியதே தேவஹா அதனால்தான் சர்வசாதாரமா பிள்ளையார் சதுர்த்திக்கு பூஜை பண்ணி யதாஸ்தானத்தை பண்ணி கரைச்சுடுறோம் இப்போ நவராத்திரி வரப்போறது அம்பாவோட ரூபம் பண்ண போறோம் பூஜையெல்லாம் பண்ணி கல்கத்தாவில் பாருங்க கரைச்சுடுவாங்க மண்ணில் கடவுளை கண்டு வழிபட்டு மனதை மாண்புடையவனாக மாண்பை உடையதாக ஆக்கி கொள்ளுகிறான் மண் மண்ணாகவே போகிறது பாவனை தான் அதெல்லாம் ஒரு சாணி எடுத்து இப்படி பிடிச்சு அருகம்புள்ள சொரியினா பிள்ளையார் வந்துட்டார் பாவனை நான் அம்மாவை நமஸ்காரம் பண்றேன் அந்த அன்பின் திருவுருவத்தை வணங்குகிறேன் என்னை கண்ணும் கருத்துமா பாதுகாத்து நான் பிறந்ததுல இருந்து கருவிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை வளர்த்தி எனக்கு பசிச்சா பால் கொடுத்து என்னுடைய மலஜலங்களை எல்லாம் நீக்கி என்னை வளர்த்தி உருவாக்கினத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் தகுமா முடியாது அந்த அன்பின் திருவுருவத்தை வணங்குகிறேன் அது மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை பாவன பண்ணி வணங்குறேன் இதை பற்றி நான் பிறகு பேசுறேன் எப்படி சொல்லலாம் கடவுள் என்பவர் இருக்கிறார் அவரை நாம் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வணங்கலாம் அவரை விநாயகர் வடிவத்தில் வேண்டுமானாலும் வணங்கலாம் இப்ப நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன் ஏதோ ஒரு சுவாமியாம் அது வந்து இன்னொரு சுவாமி கிறிஸ்தவ மதத்தில் வழிபடுற சுவாமி அந்த சுவாமி குழந்தை யேசு சுவாமி அந்த சுவாமியினுடைய கண்களில் ரத்தம் வடிகிறது தான் அது ஊர் முழுக்க போய் பார்த்துட்டு இருக்காங்க ரத்தம் வடிகிறது கண்களில் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றுல வந்து ஆனந்த கண்ணீர் வடிகிறது இன்னொன்றுல ரத்தம் வடிகிறது நம்மகிட்டயும் இந்த கதை இருக்குது சிவபெருமான் வந்து கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி கொடுக்குற போது அந்த கண்ணில் ரத்தம் வடிந்ததாக அந்த கண்ணுக்கு கண்ணையே கொடுத்த கதை நம்மகிட்டேயும் இருக்குது இதெல்லாம் வந்து சத்தியமா இல்லையான்னு நம்ம இப்ப விசாரம் பண்ணலை நான் என்ன சொல்றேன் பிள்ளையார் அப்படிங்கிறது பகவானு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரூபம் பிள்ளையார் ரூபத்தில் கும்பிடுறோம் முருகன் ரூபத்தில் கும்பிடுறோம் சொன்ன மாதிரி எல்லாம் பல விதமான பலூன் மாதிரி நிறைய பலூன் விநாயகர் பலூன் சுப்பிரமணியர் பலூன் உள்ளுக்குள்ள காத்து தான் இருக்கு அது மாதிரி ஆனால் விநாயகர் பால் குடிக்கிறாருங்கிறது மூட விநாயகர் இருக்கார் கடவுளை வந்து விநாயகர் வடிவத்தில் வணங்குறோங்கிறது அறிவுபூர்வமான நம்பிக்கை தப்பு கிடையாது அது நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும் எந்த புஸ்தகத்திலேயாவது ஒரு காலத்தில் விநாயகர் பால் குடிப்பார் அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலேயாவது எழுதியிருக்கார் அது ஒரு கம்யூனிகேஷன் அது எங்கிட்ட வந்து சொல்றாங்க சுவாமி லண்டன்ல இருந்து தேனிக்கு போன் வந்து தேனி அவங்க வீட்டில இருந்து எனக்கு ஆசிரமத்துக்கு போன் வருது கம்யூனிகேஷன் மிராக்கிள் அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க ஒரு அம்மா நான் அந்த யோகத்துக்கு போயிருக்கேன் அந்த யோகத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் தேனிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் ஆண்டிப்பட்டிங்கிற ஊரில் அந்த அம்மா கையில் ஒரு பிள்ளையார் ஒரு பால் பாத்திரம் ஸ்பூன் எடுத்துட்டு வந்து விடுத்தோம் என் பக்கத்தில் வந்து விடுத்தோம் சுவாமி எங்கள் பிள்ளையார் பால் பிடிக்கிறார் எல்லாருக்கும் காமிங்கோ சொல்லுங்கோ அப்படின்னாங்க நமக்குள்ள நிறைய ஆட்கள் இருக்கு இப்ப நான் ஏதாவது இதெல்லாம் மூட நம்பிக்கை இதுதான் அறிவுபூர்வமான நம்பிக்கைன்னு சொன்ன என் வார்த்தையே மூட நம்பிக்கைன்னு சொல்ற மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு ஆயினால இந்த மூட நம்பிக்கை எது அறிவு பூர்வமான நம்பிக்கை எதுங்கிறத பகவானோட அனுகிரகத்தினால புரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த அம்சங்கள்லாம் அந்த விசுவாசா மூட நம்பிக்கை மூட விஸ்வாசா எல்லாம் வந்து புத்தி பூர்வக பௌத்திக விஸ்வாசகா புத்திபூர்வமான விசுவாசம் என் மனசுக்கு சாந்தி வேணும்னா நான் வந்து குறைவான என்ன நான் வந்து நிறைவாக்கிக்கணும்னா நிறைவான ஒரு பொருளை நான் நினைக்கணும் ஒரு பொருளை குறைவான உணரும் அந்த அந்த ஒரு கான்செப்ட் அந்த ஒரு நோக்கத்தில் வைக்கப்பட்டதுதான் இந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை நம்பிக்கை மூட நம்பிக்கை ஒரு நாள் போயிடும் அறிவுர்வமான நம்பிக்கை அறிவா மாறிடும் நிச்சயமாக ஒரு நாள் போய்விடும் ஆனால் அறிவுபூர்வமான நம்பிக்கை அறிவாக மாறிவிடும் இருக்கிறவன் நம்பிக்கையை மாத்திண்டே இருப்பான் அறிவுபூர்வமா நம்புற வந்து நம்பிக்கையினுடைய அந்த பாதை சரியா போறது தெரியும் நம்ம சரியான பாதையில போயின் இருக்கோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் ஆகையினால கிருஷ்ணர் பதினேழாவது அத்தியாயத்துக்கு ஸ்ரத்தைய மூணா பிரிக்கிறார் நம்பிக்கையவே அதாவது நல்ல தெளிவான நம்பிக்கை உடையவர்கள் அறகுறையான ஒரு முறையில்லாத நம்பிக்கையுடையவர்கள் தப்பான நம்பிக்கை உடையவர்கள் இவங்களுக்கு வந்து இந்த மந்திரம் நாசமா போகணும்னு அதெல்லாம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினைங்கிறோம் இதெல்லாம் அதுலயும் சத்தியம் இருக்கு நான் இல்லேன்னு சொல்லல ஆனா அதை வந்து அதை ரொம்ப நம்பி பண்றான் பாருங்க தனக்கும் பிறருக்கும் கெடுதலை உண்டு பண்ணுகிறான் இதெல்லாம் மோசமான நம்பிக்கை பலிக்கிறது நல்லதெல்லாம் பலிக்காத மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு சத்வானுரூபா சர்வசா பதிதா மயோஜம் புருஷ்ர்தேவசா அவங்க அவங்களுடைய பெரியவங்களுடைய வழிகாட்டுதலை பொறுத்து நம்முடைய நம்பிக்கைகள் வருகின்றன இந்த வெளிநாட்டிலாம் வந்து அங்கேயும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதாவது நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டோம்னா உடனே டச்வுட்டுங்கிறான் வந்து அந்த அந்த கல்ச்சர் இங்கேயும் வந்துட்டு இருக்கு இப்போ டச்வுட்டு டச்வுட்டுனா என்ன எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டோம் டச்வுட்டு அது உட் இருந்தால் எங்கேயாவது டச் பண்ணணும் டச்வுட் கல்ச்சர் இது என்ன நம்பிக்கை தான் அதாவது நம்ம நம்பிக்கைய நாம அறிவு பூர்வமா அளந்து அழகா கொண்டு போயிட்டே இருக்கணும் சாஸ்திரம் வந்து சரியா படிச்சு முறையா சொல்றவங்க அழகாதான் கைட் பண்றாங்க நமக்கு அந்த வழி தெரிய மாட்டேங்குறது அதனாலதான் சங்கராச்சாரியா சொன்னார் உலகத்துல நல்ல குரு நல்ல சாஸ்திரம் கிடைக்கிறது அபூர்வம்னு மனுஷியத்துவம் முமுக்ஷு மகாபுருஷ சம்ஸ்ரயா மனித பிறவி முக்தியில் ஆர்வம் நல்ல குரு கிடைப்பது மூன்றும் இறைவனுடைய அருள் இருந்தாதான் கிடைக்கும் துர்லபம் திரயமே வை தத் தெய்வானு கிரக ஹேத்துக்கம் மனுஷியத்துவம் இந்த உலகத்துல மூன்று விஷயங்கள் கிடைப்பதற்கு மிக அரிது ஒன்று மனித பிறவி அந்த டாபிக் வரணும் இப்ப இரண்டாவது மனிதனாக பிறந்தாலும் உண்மையான நிம்மதியை அடைவதற்கான சரியான முயற்சி அது வரணும் முக்ஷுத்துவம் நான் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை லேசில் வராது நான் புக்தி அடைய வேண்டும் தான் வரும் புக்தினா என்ன நிறைய நான் அனுபவிக்கணும் உலகத்துல சுகத்தை அப்படித்தான் எல்லாருக்கும் தோணுமே தவிர இந்த உலக சுகத்தை விட்டுட்டு இறை இன்பம் பெற வேண்டும் பேரின்பம் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பேருக்கு வராது மனிதனா கூட சிறு இன்பத்தை நாடுகின்ற மனப்பான்மை பெரும்பாலானவர்களுக்கு வருவதில்லை அதுவும் இறைவனுடைய அருள் இருந்தா அந்த புத்தியே வரும் தாய்மான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் எல்லா பிறப்பும் பிரச்சு இழைச்சு போனேன் பகவானே நீதான் உண்மை பொருள்னு புரிந்து கொண்டே தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாயிற்று இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க முத்தி நெறி அறியாத மூர்க்கர் மாணிக்க வாசகர் பாஷையில சொன்னார் அவர் மாணிக்க வாசகர் வந்து இதை சொல்லிவிடுறேன் மகா புருஷ இருக்கு மாணிக்க வாசகர் வந்து மதுரையில ஹரிமர்தன பாண்டியனுக்கு மந்திரியா இருந்திருக்க தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் மந்திரி பதவியில இருந்தார்கள் உண்மையான தெய்வ பக்தி இருந்தவர்கள் தெய்வபக்தியினுடைய முறை தெரிந்த மந்திரிகள்லாம் இருந்திருக்காங்க திருவாத ஊர்ல இருநூறு மே இருநூறுக்கும் மேற்பட்ட தெலுங்கு வந்தனர்கள் மாணிக்க வாசகருடைய தாய்மொழி தெலுங்குகள் நமக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆனாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்போ மாணிக்க வாசகர் வந்து அந்த குதிரை வாங்க போறதுக்கு போனதுக்கு அப்புறம் பெருசா இருக்கு அவர் சொல்ற அரச பதவி மந்திரி பதவி இதெல்லாம் இவங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்து தலை விதிங்கிறார் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை அப்படி போயின்றிருந்தேன் அவங்க கூட என்னை பார்த்து தடுத்து ஆட்கொண்டார் இறைவன் பத்தி நெறி அறிவித்து இதுதான்ப்பா பக்தி நரியனை எனக்கு அறிவித்து பழ வினைகள் பாரு வண்ணம் பழைய வினை எல்லாம் போகும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் போக்கி ஆக்கி என்னை ஆண்ட அத்தன் சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் ப்ரௌடா பேசுறார் பெருமிதமா பேசுறார் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே ஆஹா என்ன பாக்யம் என்ன பாக்யம் எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது போற்றிய பொருளே அமுதன்கு அரிதன அதனாலதான் இவர் பாடினார் வள்ளலார் மாணிக்க பெருமை மனசுல வச்சு வான் கலந்த நின் வாச்சகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து இனிப்பதுவே அவர் அனுபவிச்சு சொல்றார் சும்மா ஒன்றும் பாடலை அனுபவிச்சு சொல்றார் உன் வார்த்தையை நான் சேர்த்து பாடுற போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க வாச்சகர் பாடுற வார திருவாச்சகத்தை படிக்க படிக்கத்தான் தெரியும் திருவாச்சகத்திற்கு உருகாதார் உருவாச்சகத்திற்கும் உருகார் அந்த ஜி போப் அவர் ஒரு ஃபாதர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பலான்னு வந்த ஆளு அவர் திருவாச்சகத்தை படிச்சுட்டு இனிமே இந்த நாட்டுல நம்ம என்னத்தை சொல்ல வேண்டியிருக்குன்றார் அதை எழுதுற போதெல்லாம் அவருக்கு கண்ணுல தண்ணீர் வருமா அவரை பற்றி நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஜி யு போப்பை பத்தி திருவாச்சகத்தை படிச்சு படிச்சு உருகி அவர் அவர் அழுகு அந்த ஒருத்தருக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாரு அழுகு கண்ணீர் அந்த மையெல்லாம் நினைச்சு அது அப்படியே மடிச்சிருக்காரு அதுல கீழே குறிப்பிடுகிறார் நான் திருவாஜகத்தை எழுதும் போது என் கண்களில் நீர் ததும்பியது அதனால் இந்த எழுத்துக்கள் சற்று கலங்கி இருக்கிறது இது திருவாஜகத்தினால் அழுத அழுத கண்ணீராதலால் இதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று அனுப்பிவிட்டேன் இப்படிலாம் பெரியவங்க எழுந்திருக்காங்க அது எதுக்கு சொல்றேன் மனித பிறவி ரொம்ப அபூர்வம் முக்தியில் ஆர்வம் வர்றது ரொம்ப அபூர்வம் அப்படியே ஆர்வம் வந்தாலும் நல்ல குரு கிடைக்கிறது அபூர்வம் மனுஷத்துவம் முமுட்சு மகா புருஷ சம் குரு கிடைச்சா வழியில கூட்டிட்டு பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திசாமி நம்முடைய முன்னோர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அதே பாதையை உனக்கு நான் காட்டி தருகிறேன் அறிவாளியே கவலைப்படாதே அப்படின்னு ஆசிரியர் அபயப்பிரதானம் கொடுக்கிறார் விவேகராச்சாரியூர்வமான நம்பிக்கைன்னு மற்றொரு கருத்து இருந்தே ஆக வேண்டும் அதன் அடிப்படையில் அறிவுபூர்வமான நம்பிக்கையை பற்றியும் மூட நம்பிக்கையை பற்றியும் ஓரளவு ஆராய்ந்து தெரிந்து கொண்டிருக்கின்றன அதற்கு அடுத்தபடியான கருத்தாகிய மனித பிறவியினுடைய மேன்மையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இந்த மனித பிறவி வந்து கிடைக்காது அதுக்கு மறுபிறவி கொள்கை புரியணும் ஒரு ஒருத்தரும் அவங்கவங்க மதிக்கணும் ஊர்ல வந்து பத்து பேர் மதிப்பாங்க பதினஞ்சு பேர் மதிக்க மாட்டாங்க அதை பத்தி கவலையே படாதீங்க நீங்க இன்னொருத்த மதிப்ப விரும்பினீங்கன்னா நம்ம பிச்சைக்காரன் இன்னொருத்தன் கிட்ட மதிப்ப விரும்புறது ஒரு பிச்சைக்காரத்தனம் இல்லை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இன்னொருத்தன் நம்மளை மதிக்கணும் இப்ப யாராவது நமஸ்காரம் பண்ணினா அது எனக்கா நமஸ்காரம் அவங்களுக்கா தான் பண்றாங்க அவங்களுடைய மேன்மைக்கு தான் அவங்க நமஸ்காரம் பண்றாங்க என் மேன்மைக்கு என்னதுக்கு நாங்க நமஸ்காரம் வேண்டி கிடைக்கு நமக்கு தேவையில்லை பகவான போய் நமஸ்காரம் பண்றோம் பகவானை விழுந்து கும்பிடுறோம் பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் தேவையா என்ன நிறைய பேர் சொல்றாங்க அவங்க காலில் போய் விழுதுறான் அப்படி இல்லை இது பணிவை காட்டுகிறது நமஸ்காரம் பண்ணினா குருவுக்கு நமஸ்காரம் தேவையா என்ன அவர் நம்மளுடைய நமஸ்காரத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரா என்ன கிடையாது நமஸ்காரம் செய்வது மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய பணிவை வளர்த்திக் கொள்வதற்காக நமக்காத்தான் நமஸ்காரம் பண்றோம் இன்னொருத்தருக்கா நமஸ்காரம் பண்றோம் அவங்கள நான் நமஸ்காரம் பண்ணுவேன் இவங்களை நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்றோம் அது வேற விஷயம் நமக்கு நமஸ்காரம் பண்றதுல இச்சை இல்லை அவ்வளவுதான் அவங்களுக்கு நினைக்கிறோம் எனக்கு தான் நமஸ்காரம் பண்ண ஒரு சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ண அந்த சுவாமியை பத்தி எனக்கு தெரியும் அவர் நமஸ்காரம் பண்ண ஒருத்தர் சொன்னார் சுவாமி உங்க மரியாதை உங்க படிப்பு என்ன கௌரவம் என்ன மரியாதை என்ன நீங்கள் போய் இந்த சாமியை போய் நமஸ்காரம் பண்ணுறீங்களே இது நல்லதா நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் நமஸ்காரம் அவருக்கு நான் பண்ணலை நான் எனக்காக பண்ணிட்டேன் அதனால நமஸ்காரம் நான் யாருக்காவும் நான் பண்ணலைப்பா அது அது புரியறதில்லை நிறைய பேருக்கு அது புரியறது நம்ம பார்க்குறோமே கைவலை நவனியத்தில் சொல்கிறானே அந்த சிஷ்யன் சொல்கிறான் குருநாதா உங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது நான் என்னெல்லாம் எதை கொடுத்தாலும் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போறதில்லை ஏன்னா நீங்க திருப்தியா இருக்கீங்க நான் கொடுக்கறதுனால உங்க திருப்தி கூட போறதில்லை நான் எதுவும் கொடுக்காததுனால உங்க திருப்தி ஒன்றும் குறைய போறதில்லை அதனால உங்களுக்கு திருப்தி எப்பவும் இருக்கு அதனால நான் உன்னை கொடுக்கறதுனால உங்களுக்கு திருப்தி கூடுறதோ கொடுக்காதனால குறையறதோ கிடையாது ஆனால் ஏன் திருப்திக்காக நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கைவல்ய நவநீதத்தில் சிஷியன் சொல்றதை பார்க்குறோம் ஐயனே எனது உள்ளே நின்று அ ஜன்மங்கள்ண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி உங்களுக்கு நான் எதைக் கொடுக்க முடியும் எதைக் கொடுத்தாலும் அது பூர்ணமாகாது ஏன் திருப்திக்கு நான் பண்றேன் இந்த உலகமே கடவுளுடையது இந்த உலகத்தில இருக்கிற ஒரு சில பொருள்களை கொடுத்து கடவுளை திருப்தி காசு வச்சிருக்கோம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்னா அது வந்து அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாள் தங்களுடைய அன்ப தெரிவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா அன்னைக்கு போய் குழந்தைங்க போய் ஏதோ ஒரு மோதிரமோ என்னவோ ஒரு சாமான வாங்கிட்டு வந்து அம்மா அப்போ அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் அழகாக ரிப் அந்த ஒரு பேக்கெட் பண்ணி அதை ரிப்பன்லாம் வச்சு கட்டி ஏதோ கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும் அது மாதிரி இருக்குது நாம் கடவுளுக்கு கொடுக்கறது எல்லாமே கடவுளுடையது வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பையே உன்னுடைய வஸ்து பகவானே உனக்கே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இந்த குருங்கிறவர் வந்து லேஸில் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனால் நம்ம டாபிக் வந்து இந்த மனித பிறவி இந்த மனித பிறவில மதிக்கிற விஷயத்தை பத்தி பேசுற போது நமஸ்காரத்துக்குள்ள போயிட்டேன் எதிர்பார்க்கிறோம் இன்னொருத்தருடைய உணர்ச்சிய இன்னொருத்தருடைய மதிக்கணும் அது நாம கேட்டு வாங்குற சமாச்சாரம் இல்ல அது கேட்டு வாங்குற சமாச்சாரம் இல்ல அவங்களுக்காக ஊற்ற எடுக்கணும் அது அதுக்கு அவனுக்கு ஞானம் வேணும் அது எப்படி வரும் எல்லாருமே நம் அஜானிகளாக இருக்கிற போது இன்னொருத்தர் நமக்கு வந்து மதிப்பை தரணும்னு எதிர்பார்த்தா அதை விட ஒரு மடத்தனம் என்ன இருக்க முடியும் மதிப்பு கொடுத்தா அவங்களுக்கு நல்லது மதிப்பு கொடுக்கலன்னா அவங்களுக்கு எடுதல் நமக்கு மதிப்பு இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நாம எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் சொல்லப்போனா நம்முடைய நிம்மதி இன்னொருத்தனுடைய மதிப்பை சார்ந்தது அல்ல என்னுடைய ஆனந்தம் இன்னொருத்தனுடைய மதிப்பை சார்ந்ததல்ல எனவே நம்முடைய பிறவியை நாம் போற்ற வேண்டும் இந்த வந்து பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு நான் ஏற்கனவே ஒரு தளம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிருக்கேன் நினைவுபடுத்துறேன் அவ்வளவுதான் நிறைய பேர் புதுசா இருக்கீங்க அதுக்காக சொல்றேன் நம்ம என்ன பண்ணியிருக்கோமா ஸ்லோகத்தை பிறகு சொல்றேன் அர்த்தத்தை முதல்ல சொல்றேன் நம்மெல்லாம் நிறைய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து கடவுள் கிட்ட கொடுத்து இன்ப துன்பம் கடலை கடக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோமா இந்த படகு ரொம்ப நாளைக்கு இருக்காதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட விழுமா இந்த படகுல பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டி வரும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டெல்லாம் பண்ண வேண்டி வரும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ண வேண்டி வரும் அடிக்கடி என்னெல்லாமோ டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்போ ஹார்ட்டே புதுசாக பிளாஸ்டிக்ல வச்சுட்டானே இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அம்சங்களையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம வந்து மற்றதெல்லாம் நினைக்கவே முடியாது எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு எக்யூப்மெண்ட் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த உடம்பு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த உடம்புக்குத்தான் பங்களா இந்த உடம்புக்குத்தான் பணம் இந்த உடம்புக்குத்தான் மனைவி இந்த உடம்புக்குத்தான் குழந்தைங்க இந்த உடம்புக்கு தான் சொந்தக்காரங்க இந்த உடம்புக்கு தான் மாநிலம் இந்த உடம்புக்கு தான் மதம் இந்த உடம்புக்கு தான் ஜாதி சொல்லிட்டே இருக்கணும் எல்லாம் இந்த உடம்புக்குத்தான் இந்த உடம்பு போச்சு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு காட்டிட வைத்து நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே முடிஞ்சது இந்த உடம்பு மாத்திரம் போச்சுன்னா அவ்வளவுதான் என்னது பவனோ நிவசதி தேகே குதவதி தஸ்மின் காயேஜோவிம் பஜகோவிந்தம் இந்த சரீரத்திலிருந்து காற்று வெளியில போயிடுச்சுன்னா பிராணவாயு முடிஞ்சது உதாரணி ஒரே என்ன ஆகும் இந்த உடம்புல காத்திருக்கிறீரா செத்து போன பணத்துக்கிட்ட போய் ஹவாரியூ கேட்க முடியுமா அது சொல்லுமா இப்பவா அது மதியா இருக்கேனே சொல்லுமா அப்ப வந்து உடம்புல காத்து இருக்கிறவர்கள் காயமே இது பொய்யடா காத்தடைத்த பையடான் அதனால உள்ளுக்குள்ள காத்து இருக்குது இந்த காத்து யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குசலம் தேகே வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு பேர் கேட்பாங்க நீங்க சௌக்கியமானு கேட்டு நகர்ந்துடணும் இல்லாட்டி நின்னீங்கன்னா வம்பாயிடும் வா உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் உட்கார் கொஞ்ச போட்டு அதாவது இப்ப அமெரிக்காவில இப்ப வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா அப்படின்னா போச்சு அவ்வளவுதான் அப்பதான் நம்ம சாமியார் சொற்பொழி கிளம்பின் இருப்போம் ஓ இந்த சரீரத்துல காத்து இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு யாரும் அதுக்கப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் இந்த உடம்பு அவ்வளவுதான் இருக்கும் அதனால இந்த உடம்பு எப்ப வேணாலும் போயிடணும் எப்ப போகும்னு யாரும் ஒன்னும் உறுதி கிடையாது என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ தாய்ம உண்டோ நமை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யன்று கொள்ள வேல வேண்டாவோ நிறைய இருக்கு பாட்டு பாட்டுக்கு ஒன்னும் பஞ்சம் இல்லை அதை விட என்ன இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது எதுக்காக துன்பக் கடலை தாண்டுவதற்காக ஒரு ஸ்லோகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நாம எல்லாரும் வேலை செய்யணும் என்ன சாப்பிடறதுனால வேலை செய்யணும் எதுக்காக சாப்பிட்றோம்னா உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடறோம் உயிர் வாழ்றது எதுக்காகனா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிர் வாழ்றோம் உண்மை எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா துன்பம் வராம இருக்கிறதுக்காக அதே மாதிரி இங்கேயும் என்னன்னா பகவான் கிட்ட நிறைய புண்ணியம் பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை நாம வாங்கிட்டு வந்துருக்கோம் இந்த உடம்புங்கிற படகு எப்பவனாலும் உடைஞ்சு போயிடலாம் சீக்கிரம் நீ துன்பக்கடலை கடந்துடும் சொல்லியிருக்கு அதனால நாளை என்று நாள் வருமா நாளை என்று ஒரு நாள் வருமா உறுதியே கிடையாது நெகட்டிவ் திங்கிங் நீ இத்தனை வருஷம் இருப்பது கேரண்டி கார்டு கொடுத்திருக்கா என்ன நம்ம வாங்குற பொருளுக்கு இந்த உடம்புக்கு என்ன கேரண்டி இருக்கு அதனால சொன்னாங்க மகதா முதல சொன்ன தமிழ் தமிழ் அர்த்தம் சொல்லிட்டு சொல்றேன் இந்த காயம் உடம்புங்கிற படகு மகதா புண்ணிய பண்ணிய நிறைய புண்ணியங்க பணத்தை கொடுத்து இந்த உடம்பு வாங்கிட்டு இடத்துல துன்பக்கடலில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்ப இன்ப இன்ப கண்ணீர் வருவது என்னால் பராபரமே அது இந்த துன்பக் கடப்பதற்காக இறைவன் இந்த உடலாகிய படகை கொடுத்திருக்கிறான் விடுவதற்கு இந்த படகு என்னும் உடலானது உடல் என்னும் படகானது உடைந்து விடுவதற்குள் கடந்து விடு எனவே இந்த உடம்பினுடைய பெருமையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ளே உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் இந்த உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் இரவு சித்தியை காணுதல் அல்ல உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் அதை ஒரு நேரமாவது சொல்லணும் இல்லாட்டி எனக்கு திருப்தி வராது சொல்லுவேன இந்த உடம்பை பெற்றதனுடைய பயன் என்னன்னா இந்த உடம்பு கிடைச்சிருக்கிறது பயன் என்னன்னு கேட்டா நம்ம பகவான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உடம்பே கொடுக்கப்பட்டு உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட நாடுதல் உடம்பின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டிருக்கிறான் நிறைய கருத்து இருக்கு இந்த உடம்பை பெற்றதே வந்து நாம உண்மையை உணர்வதற்காக ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான சக்தி ஞான சக்தி மத்ததெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் கூட இருக்கட்டும் இந்த ஞான சக்தி ஒண்ணுதான் விசேஷமான சக்தி இந்த ஞான சக்தியை விருத்தி பண்றதுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஜென்மம் மனுஷன் ஆயினால்தான் நம்ம அடிக்கடி சொல்றோம் யாராவது என்ன ஜென்மமோ திட்டம் என்ன ஜென்மமோ புரியலப்பா ஒரு அவதாரமா இருக்குல்லாம் நிந்திக்கிறோம் நாம புரிஞ்சுங்க மனித பிரவிய இது இன்னொரு பாட்டு பிரசித்தமா இருக்கு அதையும் சொல்லி முடிச்சுடுறேன் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி பத்தி தெரியும் அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி நந்தவனம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் நந்தவனம் ஒரு ஆண்டின்னா ஜீவாத்மா குயவனா பிரம்மதேவன் வேண்டி கேட்டு புண்ணிய புண்ணியத்தை பண்ணி கொண்டு வந்தான் ஒரு தோண்டினா உடம்பு மனித உடம்பு அதை என்ன பண்ண கூடி கூத்தாடி கூத்தாடி கூத்தாடி விளையாடி கண்டதெல்லாம் கண்டபடி பேசி பிறருக்கு கெடுதலை பற்றியே நினைச்சு பிறரை பத்தி அரட்டை அடிச்சு காசி பண்ணி இப்படியே பண்ணி என்ன பண்ண ஒரு நாளைக்கு செத்து போனான் அதிகமா போய் லிவர் எல்லாம் ஆகி உடம்பெல்லாம் நாசமா போய் கடைசியில செத்து போனான்னு சிவலோக பதவி அடைந்தார்னு போட்டிருப்பான் அதெல்லாம் சும்மா மரியாதைக்கு போடுறது சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் இயற்கை எய்தினார் என்ன பாஷையும் இயற்கைனா என்ன எய்தினார்னா என்னன்னு எனக்கே புரியல இயற்கையை எப்படி எய்த முடியும் எனக்கு புரியவே மாட்டேங்க இயற்கை எய்தினாருங்கிறான் இயற்கை என்ன எழுதுதல் என்றால் என்ன மூச்சு போச்சு செத்து போனான்னு எழுத வேண்டிதானு இதுக்கு என்ன இயற்கை எழுதுனார் போட வேண்டி கிடைக்கு அமரர் ஆனார் அமரர் ஆனார் மரணம் அடைஞ்சிட்டான் இவன் அமரர் ஆனார்னா அமரர்னா சாகலேன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதமே சரியா தெரியல பரவாயில்ல போனா போறது ஆனா எதுக்கு இதை சொல்றேன் மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி பகவான் இந்த உடம்ப இதை பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தாம அப்புறம் கடைசியில ஆவிய விட்டாலும் சாவியை விட கையில பிடிச்சுண்டு புரியுதா அது கடைசியில வந்து கொடுக்கவும் மாட்டான் சாவிய யாருக்கும் ஆட்டாலும் வரைக்கும் வச்சிருந்து இவன் செத்து போன கையிலிருந்து புடுங்கி அப்புறம் பீரோவை திறந்து கம்மியா செலவு பண்ணி அவனை எரிச்சு எல்லாம் போயிடுவோம் இந்த ஆளுக்கு என்னத்துக்கு விலை செலவு இந்த சரீரம் இருக்கேன் எவ்வளவு அழகான ஒரு எக்யூப்மெண்ட் பகவான் இதை நம்ம நல்லா பயன்படுத்தினா நம்ம வந்து கடவுளை வந்து எத்தனை திரவோம் என்னது செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே பிறவி வேண்டும் சாதாரணமா பிறவியை வேண்டாம்னு சொல்லுவோம் எப்படி எப்படி இருந்தாலும் பிறவி துக்கம்தான் சொல்லுவோம் மனித பிறவியை மதித்திடுமின் இத சரியா பயன்படுத்தணும்னு சொல்றார் தாய்மான் சொல்றார் வந்த வரவை மறந்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம்னு மறந்தே போயிட்டோமா நம்ம இங்க வரும்போது இப்ப எல்லாரும் இங்க உள்ள எதுக்கு வந்திருக்கோம் வந்தா நாலு பேரை பார்க்கலாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சே கிடக்கும் அந்த டிவியை பார்த்து பார்த்து அதில் ஒன்றுமே இல்லை அங்கேயும் போர் அடிக்குது எங்கேயும் போக முடியல சரி இங்கேயாவது வந்து உட்காந்துருப்போம் அஞ்சு மணிக்கே அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்தது எதுக்குன்னா சுவாமியார் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் சத் விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஏதோ படிச்சிருக்கார் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார் அந்த நல்ல விஷயங்கள்லாம் கேட்டால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இங்கேயாவது கிடைக்குமானு பார்ப்போம் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம் அங்கேயும் கிடைக்கல இங்கேயாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு நம்ம வ வந்துட்டு வந்த வரவு எதுக்குன்னா சொற்பொழிவாக கேட்குறதுக்காக அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம அவங்கெல்லாம் என்ன என்ன உடை உடுத்தி இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க இவங்க எதுக்கு வந்துருக்காங்க ஓ இந்த ஆள் கூட வந்திருக்காரோ ஓடி எல்லாரும் இதெல்லாம் பண்றோம் பாருங்க எல்லாரும் நம்ம ஒரு ஒருத்தரும் பின்னாடி பின்னாடி அவங்க அவங்கள இல்லையா எல்லாம் எவ்வளவு சத்தியம் பாருங்க நான் பொய்யா பேசுறேன் வந்த வரவைறந்து சேட்டு தெ மறந்து எது வந்துருக்கோ அந்த லியத்தை ம மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் பெண்ணாசை பிடிச்ச அலையறது அப்புறம் பொன்னாசை பணத்தாசை அலையறது அப்புறம் மண்ணாசை போரல இன்னும் எக்ஸ்ட் பண்ணிட்டே போறோம் இந்த மூவே மூவேடனை என்று ஒழிந்துடுமோங்கிறார் அருணகிரிநாதர் என்னைக்கு இந்த ஆசை என்னை விட்டு போறது பகவானே அப்படிங்கிறார் ஜாக்கிரதையா கேட்கணும் அதுக்கு வேணும் நம்ம இல்லைன்னு சொன்னால மந்த வரவைறந்து கூப இந்தாபம் இருக்கா நீ வந்தது உ நல்ல சொ்காரியு நல்ல சச்சிந்தனைகளை பண்ணு நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல காரியங்களை பண்ணு நீ வந்து போகிற போது சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போகணும் சந்தோஷமா உலகத்தில் வாழணும் சந்தோஷமாக உலகத்தை விட்டு போகணும் சுகமும் துக்கமும் வந்தால் சுகத்தையும் துக்கத்தையும் தாங்குற சக்தி உன் மனசுக்கு இருக்கணும் சுகத்துக்கு நீ அடிமையாகிடக்கூடாது துக்கத்துக்கும் நீ அடிமையாகிடக்கூடாது சாகிற போது நீ சந்தோஷமாக உடம்பை விடணும் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் நம பார் கோவிந்தராமே போயணும் நான் நிஜமா ஒருத்தர் பாத்திருக்கேன் இப்படி நிஜமா பாத்திருக்கேன் ஒரு பெரிய மகான் அப்படி பார்த்துருக்கேன் கண்ணு முன்னால பாத்துருக்கேன் அனுபவிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரியவர் சிறு வயதுல எனக்கு அப்பெல்லாம் அவங்களுடைய மையமே தெரியல இப்ப நினைச்சு பார்த்து பார்த்து எனக்கு ஆனந்தமா இருக்கு ஒரு பெரியவர் ரொம்ப பெரியவர் எப்ப பார்த்தாலும் வேதத்தை தவிர வாயில எதுவும் வராது அவரை மாதிரி ஒரு பக்திமான அவங்களெல்லாம் பார்த்தது வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாக்யம் அவர் வந்து அவர் குடும்பத்தில் இருந்தவர் அவர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வகுப்பு நடத்துறார் பெண்கள்லாம் வர்றாங்க அவங்களுக்குலாம் சௌந்தரிய லகரி சிவானந்த லகரிலாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் நல்ல வேதத்தின் வேதத்துல தலை சிறந்தவர் வேத அவர் என்ன பண்ணார்னா அடுத்து அவர் சொல்றார் அந்த கிளாஸில் அவங்கள்ட்ட எல்லாம் நாளைக்கு அடியே இந்த சரீரத்தை விட ஆகையனால இது பகவான் அப்படி ஆக்யிட்ருக்கார் அது போக போகிறது ஒன்றும் நார்மலாக தான் இருக்கார் நல்லா இருக்கார் போக போகிறதுனால நீங்களாம் யாரும் வருத்தப்படாதீங்க நான் வந்து செய்ய வேண்டிய காரியத்தையெல்லாம் எது கர்த்தவியமோ அதை பண்ணியாச்சு அதனால் நீங்கள்லாம் இனிமேல் நாளைக்கு நான் வந்து போயிட்டே இந்த சரீரம் போயிடுத்துன்னா அழப்படாது யாரும் வருத்தப்படக்கூடாது அவங்களுக்கு சிரிக்கிறதா அழகதான்னு தெரியல ஏன்னா அவர் பைத்தியம் மாதிரி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தோன்றுறது நார்மலாக இருக்கார் நல்லா இருக்கார் எல்லாத்தையும் அவங்கள்ட சொல்லிட்டாரு அவங்க சரி பரவாயில்ல இவ்வளோ பெரியவர்கிட்ட நம்ம என்ன எதிர்த்து பேசுறதுன்னு போயிட்டாங்க அவன் பையனை கூப்பிட்டு சொல்றார் நாளைக்கு நீ எங்கேயும் வெளியில் போகாதே ஏன்னா என்னுடைய சரீரத்துக்கு பூர்த்தி வந்துடுத்து அதனால நீ வந்து இங்கேயே வீட்டிலயே இருக்கணும் நாளைக்கு நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து நாமஜபமெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறார் அந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பாவும் அவனும் வைதிகன் நல்ல வேதம் படித்த பையன் சரி அப்பா சொன்ன வார்த்தையே அவர் பெரிய யோகி மாதிரி இருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சாயங்காலம் நாலு மணி ஆச்சு சரி பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை உட்காத்தி வச்சுக்கிட்டு ஏன்னா அது நடக்கிறது இவர் போவாராங்கிறது தெரியாது ஏன்னா போறேங்கிறார் இவர் போவாராங்கிறது போனப்புறம் தானே தெரியும் அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் தெரியல இவர் என்ன பண்ணுறார் அந்த பையனை கூப்பிட்டு அவனை உட்காத்தி வச்சு சொல்லு முதல்ல அந்த சுடுகாட்டில் கொண்டு போகிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் இருக்குது அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இவர் அந்த ஸ்மசான மந்திரங்கள்னே பேருதமான அப்புறம்தான் உபநிஷத்தே வருது தைத்திரிய உபனிஷத் அந்த போர்ஷன் எல்லாம் சொல்றாரு இந்த பையனுக்கு பக்கு பக்கு பக்கு இந்த பையனுக்கு மடியில தலை வச்சுருக்காரு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இந்த மந்திரத்தை இன்னும் பண்ணுது இந்த பையனுக்கு பாவம் ஆனால் அவர் என்ன பண்ற அந்த மந்திரத்தை முடிச்சுட்டு நம பார்வதி பதையே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நாராயண நாராயண நாராயணா உயிர் போயிடுத்து நாங்கள்லாம் உடனே போயிருந்தோம் அந்த வீட்டுக்கு அது எதுக்கு சொல்றேன் வாழ்க்கையை எப்படி பூர்த்தி பண்ணணும்னு காமிச்சு கொடுத்தார் அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த யோகி யோக யோகசக்தி வந்து எடுத்தவருக்கு அந்த யோக சக்தி வந்துடுத்தோம் இந்த கூட சிவபிரியா அம்பா கூட பார்த்தோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மதுரையில் பார்த்தோம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறந்த நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பரிசு இந்த நாள் அப்படின்னு நினைச்சு வாழணும் அந்த அமெரிக்காவில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அந்த காலம்பரை எட்டரை எட்டரை மணிக்கு எத்தனை பேர் அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்திருக்காங்க இன்னும் கணக்கே சரியா தெரியல ஏதோ ஒரு கணக்க சொல்லாங்க யாரும் கூட உள்ள ஆள் எடுத்துள்ள நினைச்சிருப்பாங்களா இது முடிய போறது நம்ம லைஃப்னு அவங்க ஒருத்தன் கணக்கு இருந்திருப்பான் ஒருத்த ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஒருத்தர் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான் எப்படி வேணாலும் இருந்திருக்கும் அதனால வாழ்க்கையினுடைய நிலையாம புரிஞ்சா வாழ்க்கையில நிறைய பேர் தப்பே பண்ண மாட்டாங்க இந்த வாழ்க்கையினுடைய நிலையாம புரியணும் இது என்னைக்கு வேண்டுமானாலும் இந்த உடல் போகலாம் இருக்கும் வரை எப்படி இந்த உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்ல உடம்பை காட்டிலும் மனசை எப்படி வச்சுக்கணும் உடம்பு என்னைக்கு வேணாலும் போயிடும் இந்த ட்ரெஸ் என்னைக்கு வேணாலும் கிழிஞ்சு போகலாம் அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் ஒரு பக்கம் இருக்கணும் அதுக்காக நம்ம எப்ப சுத்துருவோமோ தெரியலையே கவலை நீ வீட்டு கொஞ்ச நேரம் சாமியார் சொற்பொழி போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நேர போய் விஸ்கி சாராயம் குடிக்கும் வீட்டு வீட்டு ஈ வீட்டு ஈங்கிறது என்னது மலத்திலையும் உட்காரும் நல்ல இனிப்பு பதார்த்தத்திலையும் பூஜையில் வச்சிருக்கிற பழத்திலையும் கூட வந்து உட்காரும் நேர டாய்லெட்ல இருக்கிற மலத்திலையும் கூட போய் உட்காரும் வீட்டு ஈ தேனி என்ன பண்ணும் பூல மாத்திரம் ஒன்னும் தஞ்சாவூரில் இருக்கிற சிவன் கோயில் இல்லாட்டி விஷ்ணு கோயில் இல்லாட்டி வேற ஏதாவது நடராஜர் கோவில் கோயில் கோயிலாக போயிட்டு சத் சங்கங்களா போகும் ஒன்றும் வியாபாரம் பண்ணும் ஏதோ பொருள் சம்பாதிக்கும் கோயிலுக்கு போகும் சத்விஷயங்களை நினைக்கும் நல்ல கல்ச்சரில் இருக்கும் இது வீட்டு தேனி தேனி நான் தேனியிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன் நினச்சிக்காய் இது தேனி தேனி வந்து நல்ல பொருளை மாத்திரம்தான் நாடிப்போம் நல்ல பொருள்களை மட்டுமே நாடி செல்லும் அது வந்து தீயப்ப அந்த இது மாதிரி மலத்தில் போய் சேராது அது வளர ஊறு காய்க்கு தொட்டுக்கிறேன் சில சமயம் ஊறுகாயே மெயின் டிஷ்ஷா மாறிடுறது சில பேர் ஊறுகாய்க்காக ஊறுகாய சாப்பிடுறதுக்காக தயிர் சாதம் சாப்பிட்டா தயிர் சாதத்துக்கு ஊறுகாயே தவிர ஊறுகாய்க்காக தயிர் சாதமா தயிர் சாதத்துக்காக ஊறுகாயா சில ஆள் தயிர் சாதத்தை சாப்பிட்றவியும்னு உணருங்கள் இத்தனை நேரம் நான் பேசினது மனித பிறவியினுடைய மேன்மை மனித பிறவியினுடைய சிறப்பு இந்த பிறவி அபூர்வம் இது லேசில் கிடைக்காது நம்மளை இன்னொருத்தருக்கு நல்லதை சொல்ல முடிஞ்சா நல்லது சொல்லுவோம் அதுவும் கேட்டா சொல்லுவோம் நம்மளை கொள்வதே நம்முடைய குறிக்கோள் இந்த டாபிக முடிச்சுட்டேன் இப்ப அடுத்த கேள்வி சரி சுவாமி மனித பிறவியை எப்படி நல்லா வச்சுக்கிறது மனிதப் நல்லா வச்சுக்கிறதுக்கு வழி தர்ம அனுஷ்டானம் இந்த தர்ம அனுஷ்டானம் அறவாழ்வு அற வாழ்க்கை ப்ராப்பர் இல்ல சிஸ்டமேட்டிக் லைஃப் எல்லாம் ஒழுங்கா சொல்லலாம் நிறைய சொல்லலாம் தர்மமான விஷயம் தர்மத்தை வந்து எந்த பாஷையிலையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அற வாழ்க்கை பத்தி நிறைய சொல்ல புறப்போம் தர்மம் தான் என்னங்கிறது விளக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த மனித பிறவி வந்து தர்மமான மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு நான் ஏதோ நினைச்சு இருந்தேன் மனிதனுக்கு மாத்திரம்தான் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு மத்த யாருக்கும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மனித பிறவியை தவிர மற்ற எந்த பிறவியிலும் தர்மம் அதர்மம் என்பது கிடையாது புலி வந்து ஒரு மான அடிச்சு கொண்டாது அதர்மம் கிடையாது ஆனா மனிதன் எப்படி வாழணும் நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் புரோகிராம் போட்டு கொடுத்திருக்காங்க நீங்க வந்து யாருமே புரோகிராம் இல்லைன்னு நினைக்க முடியாது நான் வாழணும் நினைக்கிறேன் சுவாமி எனக்கு ப்ரோக்ராமே இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது அற்புதமா ப்ரோக்ராம் போட்டு கொடுத்திருக்காங்க அந்த ப்ரோக்ராம் முழுக்க நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளவு தூரத்துக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தர்மத்துக்கு ஒரு விஷயம் நம்முடைய தர்மத்துக்கு பேரு சனாத்தன தர்மம் சொல்றோம் சனாத்தன தர்மம் சனாத்தன தர்மம்னா என்ன அர்த்தம் எப்பவும் இருக்கக்கூடிய தர்மம் அப்படின்னு அர்த்தம் எப்பவும் இருக்கக்கூடிய தர்மம்னா என்னன்னா இந்த உலகத்துல நமக்கு ரெண்டு கேள்வி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு ஒரு கேள்வி என்னன்னா வாழணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரணும் கொஞ்சம் புத்தி இருந்தா நான் நினைக்கிறதா நான் செய்வேங்கிற கேள்வி வந்துன்னா பிரச்சனை வரும் எதை செய்யணும் எதை பேசணும் எதை நினைக்கணும் அப்படிங்கிற இந்த மூணு விஷயம் மனம் வாக்கு காயம்னு மூணு கரணங்கள் இருக்கு இந்த மனித பிறவியில நம்முடைய மனசுன்னு ஒரு கருவி இருக்கு அந்த மனசுங்கிற கருவி ஓயாத நினைச்சுக்கிண்டே இருக்கு எண்ணத்தை இல்லாம மாத்தி மாத்தி நினைச்சுருக்கு அந்த நினைப்பையே எப்படி வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு நம்முடைய எண்ணங்களையே ஒழுங்குபடுத்துறதுக்கு பெரியவங்க அழகான வழிமுறைகளை சொல்லி இருக்காங்க அதே மாதிரி பேசறது பேசுற முறைகள் அதே மாதிரி செயல்படுற முறைகள் ஒழுங்குபடுத்துறது கேட்டு பார்த்தா அதுக்கான பதில் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு அதனாலதான் இது சனாதன தர்மம் அதாவது இந்த கேள்வி எப்பொழுதும் இருப்பதால் அதற்கான பதிலும் எப்பொழுதும் இருக்கிறது இந்த உலகத்தில் பிறக்கின்றவர்களில் ஒரு சாரார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார் எப்படியும் வாழலாம் என்கிறார்கள் எப்படியும் வாழலாம் என்பவர்களை நாம் மனிதர்களாக கணக்கிலே சேர்த்துக் கொள்வதில்லை அவர்கள் மனிதர்கள் உருவத்திலே உளவுகின்ற மிருகங்கள் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறைப்படுத்திக் கொண்டு வாழ விரும்புகின்ற மக்களுக்கு நம்முடைய சாஸ்திரம் வழிகாட்டியாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட மக்கள் எப்படி எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமுடைய மக்கள் எப்பொழுதும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உபதேசிக்கின்ற நூல்களும் மகான்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இது சனாதன தர்மம் ப்ராப்ளமும் சனாதனம் சொல்யூஷனும் சனாதனம் ப்ராப்ளமும் எப்பவும் இருக்கு தீர்வும் எப்பவும் இருக்கு பிரச்சனையும் எப்பவும் இருக்கு என்னை எனக்கு நல்லது பண்ற மாதிரி என்ன ஏமாற்றக்கூடிய ஹித சத்ருங்கிற தாய்மானவர் வந்து குடி கொள்ளுதே தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு இடத்தை கொடுத்தா மடத்தை கேட்டிருக்கீங்களா இந்த நிறைய பழமொழி தகராறு பிடிச்ச பழமொழிகள்லாம் இருக்கு கொடுத்தா மடத்தை அதனால ஆளை உள்ள விடாதே நீ ரொம்ப இடம் கொடுக்காதே அவனுக்கு அப்புறம் கால வாரிடுவான் ஆகையினால அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் புத்திசாலித்தனம்னு வேற நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கிறதா புத்திசாலித்தனம் சொல்லுவோம் ஆனா இடத்தை கொடுத்தா மடத்தை உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இறைவனை இறைவனுக்கு உன் உள்ளத்திலே இடத்தை கொடுத்தால் அவன் உன் உள்ளத்திலே இருக்கிற மடமை என்கிறான் கடவுளுக்கு அறியாமைய புடுங்குவான்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்கு இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் சாத்து நாளுன்னா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இறைவனுடைய திருவடி உதவுவது போல நமக்கு அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்ப்பா வாழ்க்கையில் அதுதான் அர்த்தம் இறைவனுடைய திருவடி தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அதனால திருவடின் அர்த்தம் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கும் ஏற்கனவே நமக்கு புத்தி சரியில்லை போராதுக்கு யாராவது ஒரு பழமொழி சொன்னா அதையும் கெடுத்துடும் தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னு அதுவும் கிடையாது தரையில் பிழைத்தாலும் தண்ணீரில் பிழைக்காதே அதான் அதுக்கு அர்த்தம் இது இப்படிலாம் மறுவி போச்சான் இப்படிலாம் நிறைய நிறைய வச்சிருக்கேன் இப்ப போறோம் இப்ப எதுக்கு இதை சொல்லுன்னா இந்த இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான்ங்கிறதுக்கு நம்ம பெரியவங்க எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம அதை உள்ளுக்குள்ள ஸ்தள்ள மாட்டேங்கிறோம் நம்ம முரண்டு பிடிக்கிறோம் நான் இப்படித்தான் இதைத்தான் வச்சுப்பேன் இப்படித்தான் பண்ணுவேன்னு நம்ம சொல்றோம் நம்மளை பரிபூர்ணமா சாஸ்திரத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது அது சுதந்திரத்தை பறிச்சுடுமோ சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படின்னு நமக்கு பயமா இருக்கு சொல்லப்போனா நம்மளை உண்மையிலேயே சுதந்திரமாக்குறது சாஸ்திரம் தான் நம்மளை ஃப்ரீடம் நம்ம மனசுகிட்ட இருந்து நம்மளை விடுவிக்கிறது சாஸ்திரம் தான் அடிமை மனசுக்கு அடிமையா இருக்கிற நம்மளை மனசுக்கு ராஜாவாக்குறது சாஸ்திரம் தான் இல்ல சனாத்தன தர்மம்னு ஒரு விஷயம் சொல்றேன் இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில உண்மை எது பொய்யதுன்னு புரியல அதையும் வேதாந்தம் தான் சொல்றது அதனால அதுவும் சனாதன தர்மம் இந்த சனாத்தனமான தர்ம சாஸ்திரங்கள் நமக்கு வாழ்க்கையில எது சரி தப்பு அப்படிங்கிற சொல்லி கொடுக்கறதுக்கு ஆகையினால மத்த மத்த மத்த பிறவியில நம்ம வந்து அதர்மத்தை தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்கிறது இல்ல மனுஷந்தான் மாம்சமும் சாப்பிடுவான் சைவ உணவும் சாப்பிடுவான் ஆனா வந்து ஆடோ மாடோ ஒரு யானை அசைவ உணவு சாப்பிட போறதில்லை மாம்சம் சாப்பிட போறதில்லை புலி ஒரு நாளும் நான் வெஜிடேரியன் சும்மா ஜோக்கு பெரிய தாற்பயம் இல்லை நான் அந்த வெஜிடேரியன்ல பார்த்தா பிளைட்ல கொடுக்கற இருபத்தி வகை இருக்கு லாக்டோ வெஜிடேரியன் அந்த வெஜிடேரியன் வெஜிடேரியன்ல இத்தனை வெரைட்டி வச்சிருக்கான் இதெல்லாம் ஆடு மாடு கோழிக்கா இருக்கும் கிடையாது இப்ப இந்த தர்மம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அடுத்தது இப்போ நீங்க உட்கார்ந்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க எத்தனையோ பேர் வந்து நேரத்திலே வரணும்னு சொல்லி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க உட்கார்ந்து மணி வரைக்கும் இந்த சொற்பொழிவை கேட்கறீங்க எல்லாரும் அமைதியா நீங்க உட்கார்ந்து நீங்க எல்லாரும் பேசாம இருக்கீங்கன்னு நான் நினைச்சுருக்கேன் அதனாலதான் நான் வந்து எங்கேயாவது எனக்கு சத்தம் கேட்டது பேச முடியாது பேசாமல் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால பேசறதுங்கிற தர்மத்தை என்னால் கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புறது என்னமோ சொல்றாரப்பா ஒண்ணுமே புரியல சரி உட்காந்துட்டோன்னு அடுப்புற எந்திரிக்க முடியாது பார்த்துட்டே இருப்போன்னு தர்மம்னா புரியுறதா இப்ப இத்தனை பேர் அமைதியா இங்க உட்கார்ந்து இருக்கிறது பெரிய தர்மம் அதுதான் இதுதான் தர்மம்னு பேர் இப்படியே நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒரு காரியத்திலையும் தர்மமா இருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் பாருவோம் நான் ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு முடிக்கணும்னா எட்டு மணிக்கு முடிக்கணும் அது என் தர்மம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சா அவங்க எப்ப முடிப்பாங்க நமக்கு தோன்றுறது அதனால ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கணும்னா ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் எட்டு மணிக்கு முடிக்கணும்னா எட்டு மணிக்கு முடிச்சுடணும் எதை பேசணுமோ அத பேசணும் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுமோ சொல்லணும் நீங்களும் எவ்வளவு நல்லா கிரகிச்சுக்க முடியுமோ கிரகிச்சுக்கணும் அதுதான் தர்மம் இந்த தர்மத்தை இன்னும் விளக்கி சொல்றேன் பாருங்க வேதம் சொல்றது தர்மம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒருவே ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்து தர்மம் என்பது மனம் போன போக்கில் வாழாமல் விருப்பு வெறுப்புகளுக்கு வசப்படாமல் சாஸ்திரம் சொன்னபடி வாழ்வதற்கு எ முடியுமோ அவ்வளவு முயற்சிப்பது தர்மம் ஏன் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் இல்லை மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் எத்தனை நீதி எத்தனை தர்மம் மகாபாரதத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க பேசுகிறதுல எழுதிண்டே இருந்தார் அதே மாதிரி ராமாயணத்தில் எழுதினார் எத்தனை விஷயங்கள்லாம் எழுதினார் அவர் அவர் எழுதியிருக்கிற விஷயத்தை பாருங்க ரொம்ப முக்கியம் அது மாதிரி எவ்வளவு நீதி நூல்கள் நீதி நெறி விளக்கம் கொன்றை வேந்தன் ஆட்டிச்சூடி இது மாதிரி நல்ல நல்ல புஸ்தங்கள் இதெல்லாம் படிங்க நிறைய புண்ணியம் உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் நீங்கெல்லாம் படிச்சா எப்படியாவது கொஞ்சமாவது உள்ள போகும் கொஞ்சமாவது உள்ள போனா கொஞ்சமாவது மாற்றம் ஏற்படும் கொஞ்சமாவது மாற்றம் ஏற்பட்டா அடுத்த சந்ததிக்கு நல்லது கிடைக்கும் அடுத்த சந்ததிக்கு நல்லது ஏற்பட்டா தர்மம் நிலைக்கும் நிலைக்கும் பாடுபட்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா பாட்டு தான் சினிமா பாட்டு ஆனா அர்த்தம் இருக்கு கண் போன போக்கில கால் போகப்படாது எனக்கு என்னமோ தோணுது நான் அப்படித்தான் இருப்பேன் டோண்ட் இன்டர்ஃபியர் அப்படிம்பான் பையன் அப்பா கிட்ட ஒரு அளவுக்கு வந்துட்டான்னா சொல்லுவான் இன்டர்ஃபியர் பண்ணாது என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாத என்னுடைய பர்சனல் லைஃப் என் பர்சனல் லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரைட்டு கிடையாது அப்படின்னா அந்த அப்பா இவனை பெற்றத்துக்கு சொல்லுவாங்க எங்கள் வீடுகளெல்லாம் சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு உன்னை பெற்றத்துக்கு பிரண்டையை வச்சு கட்டிக்கலாம் பாத்துல குழந்தைங்கள அப்படியே விட்டுடணும் அதுக்கு என்ன தர்மம் தெரிய போறது இது இப்ப புது சைக்காலஜி இந்த சைக்காலஜி தகராறு பிடிச்ச சைக்காலஜி விவரம் தெரியாத சைக்காலஜி ஏன்னா அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியுமா நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் நல்லது கெட்டதை இவங்க என்ன சொல்றாங்க குழந்தைங்களை அப்படியே விட்டுணும் விட்டுணும் அது அர்த்தம் இல்லை இவங்க ஃப்ரீயா இருக்கணும் சித்தி பார்க்கணும் அதுதான் காரணம் ஃப்ரீயா விட்டுறணுமா இன்னும் ஃப்ரீயா விட்றது குழந்தைய பெற்றிருக்கும் பொறுப்பு வேண்டாம் அது கல்யாணம் பண்ணிக்காம சாமியாரா போகணும் சாமியாரா போனாலும் சில பொறுப்பு இருக்கு அதனால பொறுப்புன்னா குழந்தைங்களை இப்போ இது பண்ணா அதை காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு நிறைய பேர் குழந்தைங்களெல்லாம் இப்ப இன்றைய உலக வாழ்வியல் என்னன்னா குழந்தைய கொண்டு போய் கோத்தகிரியில் விட்டுற வேண்டியது ஏற்காட்ல விட்டுற வேண்டியது அது அங்கேயே வளரணும் ஆமேன் அப்படிங்கும் அப்புறம் வந்து என்ன பண்றது சாமின்னு கேட்டார் அங்கேயே கொண்டு போய் சர்ச்சில் ஒடுங்க வேண்டிதான் என்ன பண்ற முடியாது இது ஒரு கல்ச்சர் நல்ல ஸ்லோகம் சொல்லி கொடுக்க கூடாது வீட்டிலயே வச்சு அழகா சொன்னா சுவாமி நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி உலக வாழ்வியலும் வளர்க்கிற பொறுப்பை இவங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லாட்டி அந்த காலத்து குருகுலமா இருந்து விட்டுதுன்னா பரவாயில்ல இப்ப இருக்கிறது என்னன்னா சைன்ஸ் அது ஒரு விதமான கல்ச்சர்லாம் போய் கத்துட்டு வரும் அது நம்ம ஊர் கல்ச்சருக்கு செட் ஆகாது சூட் ஆகாது அப்புறம் நம்ம ஊர் மாதிரியும் வழக்கத்தோட இருக்கணும் அதே சமயம் என்னது அதுக்கு பேர் என்ன ஒரு வார்த்தை எக்ஸ்போஷர் மெட்ராஸுக்கும் போகணுமா காலேஜ்லயும் படிக்கணுமா எக்ஸ்போஷரும் வேணுமா நம்ம கல்ச்சரை விடவும் கூடாதான் நடக்குமா இது எப்படி ரெண்டும் சேர்ந்துடும் சாமி நீங்க ரொம்ப சொல்றீங்கன்னா சொல்லத்தான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுவேன் வேண்டானா விட்டுடுங்க நான் போயிடுறேன் ஊருக்கு உண்மை இருக்கோர் அனுப்புறாங்க நீங்க விரும்புற சந்தோஷமே தப்பான சந்தோஷம் உண்மையான சந்தோஷத்தை ஒரே நேரத்தில் இருட்டும் வெளிச்சத்தையும் எப்படி சேர்க்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு இந்த மாதிரியே ட்ரெடிஷன் போயிட்டு இது ஒரு சொசை என்னன்னா இது மிடில் சொல்றது ஒரு குரூப் இப்படி பண்றது அப்புறம் என்னெல்லாமோ நடக்குது ஊர்ல கேட்கவே ஒன்னும் ஒத்துக்கவே முடியல ஜீரணிக்கவே முடியல ஜீரணிக்கிறதுக்கு படிச்சுக்கணும் அவ்வளவுதான் இனிமே வழி என்ன கடவுளே மனப்பான்மையுன்னா அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லேன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ண பாக்கிறோம் பேன்ஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு முறை இருக்கு அது கூட நான் சொல்றேன் இந்த தண்டவாளம் இருக்கு பாருங்க ரயில் தண்டவாளம் இந்த ரயில் தண்டவாளத்தில் ரயில் பெட்டிகள்லாம் இன்ஜின்னோட போறது அது மாதிரி ஒரு தண்டவாளம் மெட்டீரியலிசம் இன்னொரு தண்டவாளம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வச்சுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதை நீங்க அழகா பேலன்ஸ் பண்றது உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய லிமிட்டேஷன் எவ்வளவு தூரம் மெட்டீரியலிசம் தேவை எவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும் அதை அவங்க அவங்க வைத்து சாப்பாட்டை பொறுத்து நம்ம சாப்பிடற போது போருமா வேண்டாமாங்கிறது யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நான் வந்து என்ன இருக்குங்கிறத சொல்லிட்டேன் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இல்ல சுவாமி நாங்க அப்படி ஒரு விதமான வாழ்க்கையில தான் நாங்கள் மகிழ்ச்சியை விரும்புறோம்னா தாராளமா போங்கோ நாங்க ஒன்றும் தடை செய்ய போறதில்லை இல்ல சுவாமி எங்களுக்கு கல்ச்சர் தான் முக்கியம் இப்போ இப்படி இருங்கோ இப்படி இருங்கோ அப்படி இருக்கோன்னு சொல்லல இதெல்லாம் வாழ்க்கையோ பகவான் இருக்கார் நீங்க இல்ல நான் இல்ல எனக்கும் அதே கதி தான் நான் இன்னும் தனிப்பட்ட ஆள் இல்ல எனக்கு தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் பகவான் கொடுத்துட மாட்டார் சித் ரொம்ப அழகா சொல்லுவார் இறைவா நான் ஒரு திட்டம் போடுகிறேன் அந்த திட்டம் உன் திட்டத்தில் இருக்குமானால் நடத்து உன் திட்டத்தில் அது இல்லை என்றால் நிகழவில்லை என்றால் எனக்கு கவலை இல்லைவர் அவர் மகான் சுவாமி அது மாதிரி இருக்கணும் இவங்க என் பொண்ணு என் பொண்ணு என் குழந்தைங்க இவங்கெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி நீங்க யார் கண்டிஷன் போட முடியும் அது போடுற சமயத்தில் போடணும் அது வந்து அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள கொடுக்கறீர்கள் பாருங்க அப்போ நீங்க வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்பவே தகராறுல இருக்கு இப்போ அதுவே பிரச்சனை இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிற சினிமாக்கள் இப்ப இருக்கிற மீடியாக்கள் இப்ப இருக்கிற பத்திரிக்கைகள் இப்ப இருக்கக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் எப்படி மனசை நல்லது பண்ண போறது என்ன கேட்டால் அரபு கண்ட்ரிஸ் பரவாயில்லை அங்கே ஒரு கட்டு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு இதைத்தான் நீ பார்க்கணும் இதை பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல என்ன தேவனாலும் பார்க்கலாம் என்ன தேவனாலும் படிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது பண்றேம் பண்ணி கொடுத்துட்டு நீ ஏன் தப்பு பண்றவங்களுக்கு பொறுப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்புணர்ச்சி வேணும் வேற பொறுப்புணர்ச்சி வேற ஒருத்தருக்கு வந்து வேற பொறுப்புணர்ச்சிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி வேற சொல்லிம்மக்கு வந்து பொறுப்புணர்ச்சியை குறிக்கிறது இப்ப நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகம் சொல்லி இருக்கோம் இந்த ஜனநாயகம் பதமே தப்பு ஜனத்துக்கு வந்து நாயகன் ஒருத்தம் தான் இருக்க முடியும் ஜனங்களெல்லாம் எப்படி நாயகனா இருக்க முடியும் இந்த ஜனநாயகம்ங்கிற சப்தத்திலேயே நிறைய தோஷம் இருக்கு அதெல்லாம் சொன்னா ரொம்ப அதிகமாயிடும் ஏன்னா ஜனநாயகம்ங்கிற சப்தம் பிரயோகம் பண்றோமே தவிர நல்லவன் தர்மமான ஒருத்தன் ராஜ்யம் பண்ணா கூட நல்லா இருக்கும் ஆனா ஜனங்கள் வந்து ஜனநாயகம்னு சொல்ற ஜனங்கள் எல்லோரும் நாயகர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த சிஸ்டத்துல வந்து என்னெல்லாம் குணதோஷம் இருக்குங்கிறத அது தனி டாபிக் நான் ரொம்ப டீப்பா அதில் போக விரும்பலை அது வேற விஷயத்துக்குள்ள நுழையும் அதெல்லாம் வந்து நம்ம சாணக்கியனுடைய அர்த்த படிச்சு பார்வோம் என்ன அழகாக டீல் பண்றாரு அவர் எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றாரு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் புகழ்றாங்க இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை எல்லாம் ஏப்பா நீங்கள்லாம் இழந்துட்டீங்க கேட்கறாங்க காரணம் நமக்குள் இருக்கும் பொறாமை ஒற்றுமையின்மையே நம்முடைய இத்தகைய சாஸ்திரங்கள் எல்லாம் நம்மிடமிருந்து போனதற்கு காரணம் பொறாமை குணம் அந்த பொறாமை குணத்தினால் உண்டான ஒற்றுமையின்மை அந்த ஒற்றுமையின்மையினால் ஏற்பட்ட துயரத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் விட்டுடும் இது ஒரு டாபிக் ரொம்ப இமோஷனா பேசுறேன்னு நினைச்சுக்காது தர்ம சாஸ்திரத்தை பத்தி சொல்றது என்னுடைய நோக்கம் தர்மம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்தர்மத்தை கடைபிடிக்கிறானோ தர்மத்தை எவன் காக்குறானோ அவனை தர்மம் காக்கும் இதெல்லாம் பொய் இல்லை தர்மத்தை புரிஞ்சு கடைபிடிக்கணும் தர்மம் என்ன விருப்பு வெறுப்பு இல்லாம பெரியவங்க சொன்ன சட்ட நெறிப்படி வாழ்றதுக்கு பேரு தர்மம் இப்ப சட்டம் சொல்றோம் நம்ம அரசாங்கத்துல சட்டம் போட்டிருக்காங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் அரசாங்கத்தில் அது ஆழ பொறுத்து பண்ணும் ஆகையினால அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பேசுவது சட்டத்துக்கு உட்பட்டு அது பண்ணும் ஆனா ஒரு மனிதனை சட்டம் போட்டு நல்லவனாக்க முடியுமா ஒரு மனிதனை சட்டம் போட்டு நீ நல்லவனா இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சட்டம் போட முடியுமா அப்பா அம்மா தான் நல்லவன் ஆக்கணும் கலாச்சாரம் என்பது தாய் தொந்தையர்கள் கொடுப்பது அப்பா அம்மாவுடைய பொறுப்பு பெரிய பொறுப்பு நம்ம தேசத்தில் எல்லாமே தியாகம் அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க நம்ம தேசத்தினுடைய நம்முடைய சோசியல் சைக்காலஜி இந்த ஒரு ஏரியாவுக்கு ஏரியா மாறுறது வெஸ்டர்ன் திங்கிங் எல்லாம் ஈஸ்டர்ன் திங்கிங்கோட் சூட்டாக நிறைய சைக்காலஜிஸ்டே சொல்லிட்டாங்க அந்த அந்த கண்ட்ரியோட சைக்காலஜி இங்கே அப்ளை பண்ண முடியாது இந்த கண்ட்ரியோட சைக்காலஜி அங்கே அப்ளை பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் நல்லா மிக்சான புது சைக்காலஜி வரும் எல்லாம் சேர்ந்ததுன்னா இன்னொரு புது சைக்காலஜி வரும் சட்டம் போட்டு ஒரு மனிதனை நல்லவனாக்க முடியாது கலாச்சாரம் தான் தர்மம் தான் ஒரு மனுஷனை நல்லவனாக்க முடியாது சட்டம் போட்டு சட்டம் வந்து தப்பு பண்ற வரைக்கும் காத்துக்கிண்டே இருக்கும் தப்பு பண்ணினா பிடிச்சுக்கும் ஆனா தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவனை தப்பா தப்பு பண்ணாம அவனை காப்பாத்துறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கோ இல்லை அது யார் கொடுக்கறது நம்ம தான் கொடுக்க நம்ம பெரியவங்கள்லாம் தியாகமூர்த்திகளா இருந்திருக்காங்க கணவன் மனைவிக்காக தியாகம் செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் கணவனும் மனைவியும் சேர்ந்து குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் எல்லாமே தியாகம் கடவுளே தியாகராஜன் பேருடையவரா இருக்கார் உலகத்து உயிர்களுக்கு நல்லதை செய்யறதுக்குன்னே அவர் தயாரா இருக்கார் ஆனா நம்ம சரியா ஒழுங்கா ஃபாலோ பண்றது ஆக தர்மம் தர்மத்தை வந்து பத்தி வேதம் சொல்லுகிறது தர்மத்தை பத்தி வேதம் இப்படி சொல்றது தர்மத்தை பத்தி சொல்லும்பொழுது என்னுடைய பொருள் என்னன்னா அமைதியை தாங்கும் வாழ்க்கையே அறம் எனப்படும் நமக்கு வந்து தர்மம்னா தாரணா தர்ம தாங்குவது தர்மம் எதை தாங்கிறது தர்மம்னு கேட்டாந்த தாங்கிறது தர்மம் சாந்தியை நமக்கு கொடுக்கிறது தர்மம் அமைதியை கொடுப்பது தர்மம் சமுதாயத்தின் அமைதியை காப்பது தர்மம் இப்ப இங்க அமைதியா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அமைதியை தாங்குவது தர்மம் அதனால் நம்முடைய உள்ளத்துக்கு அமைதியை கொடுப்பது நாம் கடைபிடிக்கும் நல்ல செயல்கள் தர்மத்தை பற்றி சுருக்கமாக நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது நீ எல்லா தர்ம சாஸ்திரத்தையும் படிப்பா நல்லா கேளு காது கொடுத்து நல்லா கேளு பெரியவங்க கிட்ட எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு கேளு இது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் திருவள்ளுவர் வந்து அறன் வலி எல்லாத்தையும் கேட்டுக்கோ அதை பிறகு சொல்கிறேன் நிறைய ஓடுறது மனசுக்குள்ள தாட்ஸ் எல்லாம் எண்ணங்கள்லாம் வேகமா போறது அதனாலதான் அங்கங்கும் சொல்றேன் சிலதெல்லாம் அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றது தர்மத்தை பெரியவங்க கிட்ட இருந்து நிறைய காது கொடுத்து கேளு ஆனா உனக்கு சுருக்கமா தர்மம்னா ஒன்று புரிய வைக்கிறேன் நீ மற்றவங்க உனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை மற்றவங்களுக்கு நீ செய்யாது இதுதான் தர்மம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லி விடுத்த தர்ம சர்வஸ்வம் ையும் காடுத்துலுத்தூஷணம் கரரி விசுவம் கணேபிமே மறந்துடா தான் கணக்கு இருக்கு ஒரு நாம் இருக்கு ஒரு அடிப்படை இருக்கு என்ன அடிப்படை கேட்டா உனக்கு பிரதிகூலமானதை மத்தவங்களுக்கு செய்யாத ஆத்மனஹா பிரதி கூலானி பரேஷாம் விருப்பு வெறுப்புக்கு உட்படாம வாழ்ற வாழ்க்கை என்ன தர்மசாஸ்திரம் சொல்றதை கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதர்மம் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அதர்மம் பண்றதுக்கு சுலபம் பலன் அனுபவிக்கிற போது தாங்க முடியாது தர்மம் பண்றதுக்கு கஷ்டம் ஆனா பலன் மகா ஆனந்தம் அனந்த ஆயாசம் ஆரம்பத்தில் ஆயாசம் ஜாஸ்தி அப்புறம் மகத் பலம் ஆனா அதுல வந்து அதர்மம் பண்றது ரொம்ப சுலபம் துக்கம் அப்புறம் ஜாஸ்தி அதனால கிருஷ்ணர் சொல்லிட்டார் ரொம்ப அழகா அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமும் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் விஷம் ஆனால் போக போக போக அமிர்தமாக இருக்கும் இப்பெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்க்குறோம் நாங்கள்லாம் தர்மத்தை ரொம்ப கடைப்பிடிக்கிறோன்னு சொல்ல முடியாது எங்களுக்கே இன்னும் திருப்தி இல்லை இன்னும் பண்ணணும் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முடிவு கிடையாது ஆனால் நாங்களே நினைக்கிறோம் இவ்வளோ வருஷமாக கடைப்பிடிச்சதுனால எவ்வளோ நல்லது கிடச்சிருக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய கடைப்பிடிச்சா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஊக்கம் வருது உற்சாகம் வருது ஆனால் ஆரம்பத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும் அதனாலதான் திருவள்ளுவர் அறன் வலி உறுத்தல் வலி உறுத்தல் வற்புறுத்தி கூறுறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அறத்தினுடைய சொல்லுதல் அரண் வலி உறுத்தல் அறன் என்றால் தர்மம் வலி என்றால் ஆற்றல் உறுத்தல் என்றால் நன்கு உள்ளத்திலே பதியும் வண்ணம் கூறுதல் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இழந்த அதனால சம்பாதிச்சு அதனால அனுபவிக்கிறது எல்லாம் போலி சுகம் அது சுக ஆபாசம் சுகம் மாதிரி தோணும் ஆனா துக்கத்த பின்னாடி நிறைய வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும் ஆனா இந்த சுகம் இருக்கே ஆரம்புக்க ஆபாசம் ஆனா சுகம் இது போலி துக்கம் ஆனா உண்மையான சுகம் இதை உட்கார்ந்து இப்படி விசாரம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி சிந்தனை பண்றீங்க குவாலிட்டி டைம் கொடுத்து உட்கார்ந்து உங்களுடைய நேரம் பொன்னானது எனக்கும் நேரம் பொன்னானது ஆனால் நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தை சிந்திக்கிறோமே பகவானுக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லுவோம் ஏன்னா நம்ம நேரத்தை இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு மனசுல அப்புறம் தெரியும் எவ்வளவு ஆற்றல் நமக்குள்ள புதஞ்சு கிடக்கு இதெல்லாம் வீணாக்கின்னு தோணும் விழலுக்குறைத்த நீராக நம்முடைய ஆற்றலையும் அறிவையும் தவறான வழியில் செலவு செய்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய ஆற்றலையும் அறிவையும் சரியான வழியில் செலுத்தினால் நமக்கும் சமுதாயத்துக்கும் எவ்வளவு நன்மை உண்டாகும் இதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கே தோணும் நான் உங்களை யாருக்கும் குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ண விரும்பல கில்ட் ஃபீலிங்க கிரியேட் பண்ண ஆசைப்படல நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை புரிய வைக்க விரும்புறேன் நம்மகிட்ட நல்ல சக்தி இருக்கு சரியான வழியில போனா சரியான எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் இன்புற்று இருக்கலாம் நான் மாத்திரம்தான் நல்லா இருக்கணும் மற்றவன் நான் நல்லா இருக்கிறத மற்றவன் பார்த்து நினைக்க அப்படி நினைக்கிறானே அவனை பார்த்து நானும் அவன் நல்லா இருக்கிறத பார்த்து புறாமட்டா என்ன ஆகிறது உருப்படவே முடியாது உருப்படுறதுன்னா என்ன நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அர்த்தம் உருப்படுறது நிம்மதியா இருக்க முடியாது ஆகையினால மணி எட்டாச்சு நான் பூர்த்தி பண்றேன் தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் தர்மத்தை பத்தி நிறைய சொல்லணும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் எல்லோரும் தர்மத்தை கடைபிடிப்பதற்கு அந்த பரமேஸ்வரன் நமக்கு நல்ல புத்தியையும் நல்ல சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்று பலமுறை பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்தளவிலே இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் அமைதியாக இருங்கோ ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேகாய தஷிணாமூர்த்தகே நம ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம்